ஒருத்தர் மதகதரா என்னா ஒரே என்ன ஒரே கொஞ்சம் பண்ணலான் இந்த சத்தத்தை இந்த கதையில என்னடா போறேன் போயிட்டு நாளைக்கு வரேன் கதை சொல்றேன் சொல்ல கத உனக்கு சொன்ன நண்பதுக்காக தரவை சரியா வராதுக்கு அப்புறம் சரியா பொண்ணு ஜெய்கி நாளைக்கு காலையில கொஞ்சம் சீக்கிரமா வந்துடும் சீக்கிரம் வந்து உனக்கு கதையை சொல்லிக்கலாம் லேட்டா தான் வேலைக்கு வருவாங்க காலையில சீக்கிரம் வந்து உனக்கு நான் காலைல சொல்றேன் சரியா சரிமா நான் போயிட்டு வருவா எப்பா என்ன ஆள விட்டா போதும் என்ன எப்படி சொல்லா இருக்குது சரிட்டா சரிப்பா பாத்து பாத்தான்